சிறந்த கதைகளின் தொகுப்பை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது நமது மகிழ்ச்சி பண்பலே இது ஆனந்தத்தின் அலைவரிசை இல்லை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க நான் உங்க ஆர்ஜி வனித்து அவங்க கூட பேசிட்ருக்கேன் லக்ஷ்மி நாகராஜன்கிற தம்பதியினரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றின கதை தொகுப்பு தான் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோம் சுந்தரம் யார் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத நாகராஜன் நினச்சி பார்க்குற தருணத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பியூசி முடிச்சிருந்த நேரம் சுந்தரத்துக்கு பதினாறு வயசு தான் மாசத்துக்கு ஒரு புது புது சட்டத்துணியை வாங்க வேண்டி அவனோட வேகம் அவனுக்கு வயசை விட வேகமாக இருந்தது மீச அரும்பன நேரம் புது உலகத்துள்ள நுழையிற மாதிரி ஒரு உணர்வு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறியா இல்லை காமர்ஸ் எடுத்துக்கிறியா சுந்தரம் ரெண்டும் இல்லைப்பா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துட்டுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவுமே நாகராஜன் ஒரு நிமிஷம் நின்னு எழுந்தார் ஒருவேளை மெட்ராஸ்ல சீட்டு கிடைக்கலன்னா உன் அஞ்சு வருஷம் நாங்க பிரிஞ்சிருக்கணுமே அதை பற்றி யோசிச்சியாப்பா என்ன விடு உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவான்னு யோசிச்சியா அப்படினு சொல்லும்போதே நல்லா இருக்கேன் நம்ம சௌகரியத்துக்காக சுந்தரம் ஆசைப்படுறத கூடாதுன்னு சொல்லாதீங்க அவன் நடக்கட்டும் அதுக்குல லட்சுமி நான் என்ன சொல்ல வரேன்னா சுந்தரம் நீ போய் இன்ஜினியரிங் படிப்புக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா இவ்வளவு மார்க் வாங்கிட்டு இஷ்டப்படுற படிப்பை படிக்க வைக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி நாகராஜனோட கேள்விக்கணையை எழுப்பவே விடாமல் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க அப்ளிகேஷனை வாங்கிட்டு வடுறது மட்டும் இல்லை காலேஜில் சேர்க்குற வரைக்கும் லக்ஷ்மி தான் எல்லாத்துலேயும் முதலாக இருந்தாங்க படிப்பு முடிஞ்சு அவங்க நினச்ச மாதிரியே காரக்குடியில் சீட் கிடச்சிது அஞ்சு வருஷம் பகல் இரவுன்னு பல கணங்களை தாண்டி போற மாதிரி இருந்தது சுந்தரத்தோட படிப்பு முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா லட்சுமி ஏன்னா அதிர்ஷ்டவசமா அவனுக்கு மெட்ராஸ்லேயே வேலை கிடைச்சிருச்சு அவசர அவசரமாக எழுந்து தன் பிள்ளைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான் அப்பெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒன்னே ஒன்றுதான் சொல்லணும்னு தோணுச்சு ஏம்மா இப்படி உடம்பு தேர மாதிரி நால்புறம் வேலை செஞ்சிட்டே இருக்க கேட்டிங்களா சுந்தரம் சொல்கிறத தனியாக தவிக்காதம்மா உனக்கு ஒரு மருமகளை அசிஸ்டண்ட்டாக போடுறேன்னு சொல்லாமல் சொல்கிறான் போல இருக்கு என்னடா அப்படியா சங்கதி நாலஞ்சு பேர் ஏற்கனவே வந்து ஜாதகம் கேட்டுகிட்டு போயிருக்காங்க நான் தான் உன்னையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேனு தள்ளி போட்டுகிட்டே வரேன் அப்படின்னு நாகராஜன் யதார்த்தமாக சொன்னார் கல்யாணனாலே ஜாதகத்தை தான் பார்க்கணுமா என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போதே லக்ஷ்மிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஜாதக பொருத்தம் பார்க்காமலே நான் ஒரு பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான் நீங்கள் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னதும் எந்த பதிலும் அவங்கக்கிட்ட திரும்ப வரவே இல்லை அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை நாகராஜன் லக்ஷ்மி கிட்ட கேட்க ஆரம்பித்தார் அவன் சொல்கிறத கேட்டியா லக்ஷ்மி என்னங்க ஜாதி குளம் கோத்திரம் அந்தஸ்துன்னு பார்த்துட்டு தான் ஆசை வருமா என்ன எனக்கு என்னமோ அவான் கரெக்டான பணம் தான் பார்த்துருப்பான்னு தோணுது எங்க விட்டா நீ சரின்னு சொல்லிடுவ போல இருக்கே அப்படின்னு நாகராஜன் கேட்டதுக்கு போல என்னங்க சரிதான் அவனுக்கு பிடிச்சான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பூரண சம்மதம் இருக்கிறதே ஒரு பில்ல அவன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அப்படின் சொல்லி லக்ஷ்மியோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற மாதிரி ராஜ்யம் இருந்ததுனால எதிர்பார்த்த மாதிரி சுந்தரம் கல்யாணமும் ஒரு இருபதாம் தேதியில்தான் நடந்தது கல்யாணம் முடிஞ்ச அதே பத்து மாசத்தில் மீண்டும் அவங்க கையில் பிரசாத் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தான் அதுவும் விடிய காலையில் ஒரு இருபதாம் தேதி தான் சூரியன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு அவனுக்கு சூரிய பிரசாத்ன்னு பேர் வச்சாங்க பிரசாத் பிறந்ததில் எல்லாமே லக்ஷ்மியோட கையிருப்பில் தான் குழந்தைய பசியாத்துறது மட்டும்தான் ராஜியோட வேலையாக இருந்தது அவளும் வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே பிரசாத் முழுக்க முழுக்க லக்ஷ்மி நாகராஜன்கிட்ட தன்னை ஒப்படைக்க வேண்டியதாக இருந்தது எல்லா சந்தோஷமும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு அலை அடிக்கதான் செஞ்சது திடீர்னு சுந்தரத்துக்கு கண்ணில் இருந்து கண்கால் வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் மஞ்சளாக ஆரம்பிச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு போய் அலைஞ்சாலும் அதை தீக்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க லிவர் ஃபால்ட் ஆயிடுச்சு ஸோ ஹெப்படைட்டிஸ் மஞ்ச காமால் சொன்னாங்க என்ன பண்ணுறது சின்ன வயசு இருந்தாலும் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிட்டான் சொல்லாமல் கொல்லாமல் இந்த உலகத்தை விட்டே அவன் போயிட்டான்னு நினச்சி ரெண்டு பேரும் ரொம்ப நொந்துருந்தாங்க பிரசாத்தின்னு ஒரு ஜீவன் இருந்ததுனால தான் சுந்தரத்தோட இழப்பு அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலை ராஞ்சியோட வீட்டிலருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வீட்டாளுங்க வந்திருந்தாங்க ஆனாலும் லக்ஷ்மி பிரசாத்தையும் ராஜியையும் அனுப்புகிறதா இல்லை தம் மருமக தங்களுக்கு மகளாக இருப்பான்னு நினச்சாங்க அப்படி தான் இருந்தது அவங்களோட உறவு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏற்ற நிகழ்வுகளையும் நாம் பார்க்க தான் போகிறோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசையில் உங்கள் ஃபேவரெட் ஷோ கதை கேக்கெலாம் வாங்க கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜி வனித் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன்